நொய் நொய் நொயுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு தாத்தா சொல்லி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறானா உடனே அவங்க தாத்தாவுக்கு என்னடா திடீர்னு சொர்க்கும் நரகத்துக்கும் போயிட்ட உனக்கு என்ன வயசாவுது அப்படின்னு சொல்லி கேக்குறாரான் நீ சொல்லு தாத்தா அப்படின்னு சொல்லி கேக்குறானா உடனே அவங்க தாத்தா நீ காரணம் இல்லாம கேட்க மாட்டியே என்ன ஆச்சுன்னு சொல்லு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாராம் என்னுடைய கூட படிக்கிறான்லாம் என் ஃப்ரெண்டு ராஜேஷும் சுரேஷும் அவனுங்கதான் என்கிட்ட சொர்க்கனா என்ன நரகனா என்ன அப்படின்னு என்கிட்ட சொன்னானுங்க அதனாலதான் நான் கேக்குறேன் அது உண்மையா அப்படின்னு நீ சொல்லு தத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாரான் உடனே அவருக்கு சொல்றாராம் சரி நீ முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னானுங்கன்னு சொல்லு நான் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் நீ அதை போய் உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றான் அது வந்து தாத்தா அவனு என்ன தெரியுமா சொன்ன தெரியுமா இந்த மாதிரி எண்ணெய் சட்டி இருக்குல்ல அத சூடு பண்ணி அதுல நம்மள போட்டு வறுத்து எடுப்பாங்களான் தாத்தா அதுதான் வந்து நரகம் அதே மாதிரி சொர்க்கம்னாக்க எண்ணெய சூடா சூடு இல்லாம வச்சு ஆனா அதுல நம்மள போட்டு முக்கிய எடுப்பாங்களாம் அதுதான் சொர்க்கம் இப்படின்னு சொல்றானுங்க தாத்தா எனக்கு சொன்ன பயமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க தாத்தா கிட்ட ரொம்ப குழந்தத்தனமா பேசுறானுங்களாங்க உடனே அவரு இந்த சாமி கண்ண உங்க தாத்தா இருக்காரு இல்லைங்களா அவரு சொல்றான் சரிடா அவனுங்க சொல்றதெல்லாம் வச்சு பயந்துட்டியா நீ சொல்றேன் பாரு உனக்கு அது சூப்பரான கதைய நீ அத போய் உன் ஃப்ரெண்ட் ராஜேஷ் கிட்டயும் சுரேஷ்கிட்டயும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரான் உடனே செருத்த நீ சொல்லு சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றானா அவங்க தாத்தா வந்து சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்னன்னு சொல்ல வராருங்களாங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு சொர்க்கம் அப்படின்னாக்க அதுலயும் நிறைய பேர் இருப்பாங்க ஆனா கைய இப்படி முன்னாடி நீங்க பிளட்ஜெல்லாம் சொல்வீங்க இல்லையா அதே மாதிரி கையில முன்னாடி நீட்டி விட்டுட்டு அவங்களால கையை மடக்க முடியாது நரகத்திலையும் அதே மாதிரிதான் கையெல்லாம் நீட்டிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் அவங்கவுங்க நவுந்துக்குவாங்க ஆனா கையை மடக்கவோ இல்ல மேல தூக்கவோ முடியாது அப்படியே கையை முன்னாடி நீட்டினபடியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரான் அய்யோ அப்படின்னா கையை வலிக்காதா அப்படின்னு சொல்லி சொல்றாரான்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 எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுவாங்க நரகத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாராம் உடனே அந்த அவங்க பெயர் இருந்துட்டு அப்ப சொர்க்கல இருக்கிறவங்க எல்லாம் தாத்தா அப்படின்னு சொல்லி கேக்குறானா உடனே சொர்க்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன தெரியுமா செய்வாங்க கைய நீட்டின படியே அங்க எழுத்தாப்புலயும் எல்லாரும் எழுத்தாப்புலயும் நிப்பாங்க இந்தாண்டியும் நிப்பாங்க கையை நீட்டிலபடியே இருக்கவங்க தன்னால தானே மடக்கி சாப்பிட முடியாது ஆனா அடுத்தவங்களுக்கு ஊட்டி விட்டா அவங்களும் நமக்கு ஊட்டி இல்லையா அதனால அங்கேயும் இதே மாதிரி சாப்பாடு கொழும்பு ரசம் பொரியல் சிக்கன் மட்டன் எல்லாமே இருக்குமா அவங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்கும்போது பிசைஞ்சு அது கையால பிசைஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் ஊட்டி அதே மாதிரி எழுத்தாப்புல உள்ளவங்களும் இவங்களுக்கு அதை அப்படியே ஊட்டி இதுதான் சொர்க்கம் சொர்க்கத்துல என்ன புரிய வருதா இப்ப நான் சொல்றது வச்சு அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கேக்குறாராம் தாத்தா அப்படின்னு சொல்ல சொல்றேன் இப்போ நரகத்துல அவங்க எல்லாமே இருந்துச்சு ஆனா அதை அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க தன்னால சாப்பிட முடியலன்ற ஆத்திரத்துல கீழே தள்ளிட்டாங்க அதே சொர்க்கத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னால சாப்பிட முடியல அப்படின்றப்ப அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது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 ஆஹ் ஆமாப்பா நம்ம எப்பவுமே உங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா செய்யணும் அப்பதான் நமக்கு தேவியான பலன்கள் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்லி முடிக்கிறாராம் உடனே இவங்க ராகவன் சரி சரி நான் போய் முதல்ல என்னோட ஃப்ரெண்டு ராஜேஷ் கிட்டயும் சுரேஷ் கிட்டயும் சொன்னாதான் எனக்கு தூக்கமே வரும் நான் போய் சொல்றேன் அவன்களையும் போய் உதவி செஞ்சாதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் அங்கையும் நம்ம போய் உதவி செஞ்சுட்டு நமக்கு சொர்க்கமும் நமக்கு ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்றேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்றதுக்கு கிளம்புறானுங்களா ஆம் நேயர்களே நானும் மற்றவர்களுக்கு உதவி செய்து சொர்க்கத்தை அடைய நினைக்கிறேன் அப்ப நீங்க யோசிச்சு நல்ல முடிவாயிடுங்க நன்றி வணக்கம்